ஹதீஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹூங் அவர்கள் உமர் அலி அல்லாஹூங் அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹூங் அவர்கள் ஆகியோருடன் பெருநாள் தொடுகையில் பங்கெடுத்துள்ளேன் அவர்கள் அனைவரும் உரை நிகழ்த்துவதற்கு முன்பே தொழுபவர்களாக இருந்தனர்